जननी यादे नित्यं ஜனோரூயேதாரை சேவசிப்பரஸ்வத்துஷா கரெர்வீம் கமல ோிப்பிேமா தாமமாங்கிவே சர்வசாதிக்கேத்யே நாராயணி நமோஸ் சிஸ்வினா சனாமே யணி நமோஸ் ஷரீனித்ராணேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம ீிாமூர் சுந்திரைப்பூத்திரம்ீம்ாஷியம் மேஷிக்காபி நமா ஸ்ரீ தவிரூதம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ் மாதேஷ் சாா த்தமேவிரவிணம் மேவமே நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மகோ நமோ குருபிய சர்வோபர்பிரோவாஹமஸ்மி மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஆதிகுருவினுடைய பேரருளால் குருமார்களுடைய பரம கருணையினால் பூம வித்யா என்கிற ஒரு முக்கியமான பகுதி சாந்தோக்கிய உபனிஷத்துடைய ஏழாவது அத்தியாயம் இதிலுள்ள மந்திரங்களுக்கெல்லாம் இந்த முகாமில் நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க பண்ண போகிறோம் அடிப்படையான விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன் எப்போது அது எப்போவும் இருக்கணும் மனசில் உயிர்களாகிய நமக்கு ஏதோ புண்ணிய வசத்தினால பகவானுடைய அனுகிரகத்தினால நல்ல அறிவு வேலை செய்கிற எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு கிடச்சிருக்கு இது அடிப்படையான விஷயம் இதை மறந்துடாது நம்ம சாஸ்திரங்கள் இதை முக்கியமா பேசுகிறது நாம் எல்லோரும் ஜீவராசிகள் உயிர் கூட்டங்கள் தமிழ்ல சொன்ன எல்லாம் ஜீவராசி இந்த மரங்கள்லாம் ஜீவராசி இருக்கிற புள்ளெல்லாம் ஜீவராசி தான் எண்பத்தி லட்சத்து சில்ற ஜீவராசி ஜீ ஒரு ஜீவன் கூட்ட ஷரீர வித்தியாசம் ஜீவபேதம் சொன்னாலும் கூட அதுக்குள்ள சரீரங்களில் அத்தம் இருக்கு அநேகதா யோனிஷு புனப்பு புனா அநேகதா ஜனித்துவான்னு படிக்கிறோம் சாஸ்திரம் விசித்ராசு கர்மசு விசித்ராசு பசுபக்ஷி முருகாதி யோனிஷு புனப்புனஹா அநேகதா நினைத்துவா அப்படி படிக்கிறோம் இது மறக்க கூடாது நம்ம இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறியிலே ஆகையினால இது நமக்கு பார்த்தா இன்றைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இந்த ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு இந்த சரீரத்தினுடைய விசேஷமே புத்தி சக்தி அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப யோசிக்கிறோம் எந்த ஜீவராசிக்கும் எந்த சரீரத்துக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் இந்த ஜீவனோட மனுஷரீரம் சம்பந்தப்படுற போது தான் ஜீவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இந்த உயிருக்கு மனுஷரீரத்தோட சம்பந்தம் ஏற்படுற போது தான் இந்த ஒரு வாய்ப்பே ஏற்படுது மற்ற சரீரங்களோட இந்த உயிர் சேர்ற போது இதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை அதுவும் நல்லா வேலை செய்கிறது மூளைன்னா நல்லா வேலை செய்யணும் அது மாத்திரம் இல்லை இந்த ஜீனே இப்படி வேணும் நமக்கு இந்த மரபு அணுன்னு சொல்கிறாங்களே அதுவே நமக்கு தேவைப்படுது இந்த சரீரம் வேணும்னா இந்த தாத்தாவோட தாத்தா அவங்களாம் பரம்பரை பரம்பரையாக இந்த அறிவை வளர்த்துருக்கக்கூடிய ஒரு சரீர பரம்பரை கிடைக்கணும் நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் அதுவே நிறைய பேர் கிடைக்கிறது மனுஷனாக பிறந்துட்டால் மாத்திரம் போடுறதில்ல அந்த சரீரத்திலே ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமை வந்து நமக்கு புரியறது இல்லை இப்போ மாடு வச்சுருக்கோம் வச்சுருக்கேன் புதுசாக இப்போ ஒரு மாடு வாங்கியிருக்க பூஜையெல்லாம் பார்த்துருக்கேன் இது ராஜஸ்தான் மாடு ஒரு இதுக்கு நிறைய பண்ணி வாங்கினோம் இது நாட்டு மாடு இது ஒரிஜினல் நாட்டு மாடு கலப்பே இல்லாத நாட்டு மாடு இங்கே ஒரு நாட்டு மாடி ஏற்கனவே ஒன்று இருக்குது அது நான் வந்து நாட்டு மாடுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் வெட்டினரி டாக்டர் சொல்கிறார் இது நாட்டு மாடு இல்லை திஸ் இஸ் ஆல்சோ கலப்படம் சங்கரம் அப்படின்னு சொல்கிறார் அவர் நமக்கு புரியல பார்த்தா அப்படி நாட்டு மாடு தானே இருக்குன்னு பார்க்க அப்படி இருக்கு சுவாமி ஆனால் இது நாட்டு மாடு இல்லை யோசிச்சு பாருவோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆழமாக யோசித்தான் தெரியும் நம்ம வந்து ஜாத்தியை பற்றி அடிக்கடி கிரிட்டிசிஷன்லாம் நிறைய வருது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதான் நிறைய உண்மைகள்லாம் புரியும் பொறுமை நிறைய இந்த ஷரீரத்தோட தரமே ரொம்ப இது பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அதாவது Genetic purity of Indian caste system. அப்படின்னு ஒரு புஸ்தம் Genetic purity of Indian caste system. மரபு அணு தூய்மை இந்தியாவின் ஜாதி அமைப்பில் மரபணு தூய்மை தமிழில் சொல்லாமா இந்தியாவின் இந்தியாவில் உள்ள ஜாதி அமைப்பில் இருக்கும் மரபணு தூய்மை அப்படின்னு சொல்லியே ஒரு ஜெர்மன்காரன் ரிசர்ச் பண்ணிருக்க நம்ம ஊருக்காரன் பண்ணலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்றேன் கிடைக்கிறது அதுவும் நல்ல ஒரு சம்பிரதாயத்தில் திருவள்ளுவர் இதுக்குன்னே பத்து குரல் சொல்றார் குடிமைங்கிறார் குடிமை குடிமைனு சொன்னா இந்த சரீரம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு தான் ஜாத்தியே சொல்கிறோம் சூக்ம சரீரத்துக்கு ஜாதி கிடையாது ஸ்தூல சரீரத்தில் ஜாதி அத்தியாசம் பண்ணுறோம் அது இருக்குது வாஸ்தவம் தானே ராஜஸ்தான் மாடுங்கிறது யோசிச்சு அது ஸ்தூல சரீரம்தான் சூக்ம சரீரத்தையே ராஜஸ்தான் மாடுன்னு சொல்ல முடியும் ஸ்தூல சரீரத்தை தான் சொல்ல முடியும் இந்த சூர சரீரம் வந்து அதுக்கு ஒரு பாரம்பரியம் வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம சொன்னோம் ரொம்ப சொன்னோம்னால் நிறைய பேருக்கு அந்த எனக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது நம்ம நடுவு உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உவத்தல் காய்தல் இன்றி யோசிக்கணும் அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அறிவுள்ளவன் பண்புள்ளவன் மேலானவன்ங்கிறதுக்கு வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் தமிழ் நூல்கள் எல்லாவற்றிலும் ஆதாரம் இருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் நான் சொல்கிற போது நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் நானும் ரொம்ப பிளான் பண்ணி பேசலை ஆனாலும் இந்த ஜீவனுக்கு மனுஷ சரீரத்தில் தான் இந்த ஞான விருத்திங்கிறது அறிவுங்கிறதோட ஒரு சம்பந்தம் அந்த அறிவோட அறிவு பெருமைகளை உணர்கிறது அந்த அறிவை வளர்க்கறது அந்த அறிவை தெய்வீகமாக்குறது அந்த அறிவை பிறரோட பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஹியூமன் பீங்கில் தான் இருக்குது அதுலேயும் கல்ச்சர்டை குரூப்பெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சர்ட் குரூப்பு இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்துடுவோம் நம்ம வந்து எந்த பிரிவில் பிறந்திருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஞானத்தில் ஒரு வேட்கை இருந்ததுன்னா நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் பிரிவுகள் பல இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள அந்த ஞான வேட்கைங்கிறது ஒன்றா இருக்கிறதுனால நம்மலாம் சேர்ந்திருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல யோசிச்சு அப்போ நமக்கு இது ஒரு பாக்யம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த அறிவை பத்தி இதை பத்தி விசாரம் பண்ணி பரம்பரை பரம்பரையா விசாரம் பண்ணப்பட்டிருக்க நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனுஷரீரம் இந்த சரீரத்துல இந்த ஜீவனுக்கு என் எப்படி சிந்திக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சாஸ்திரம் வேதமே சொல்றது பகவானே சிருஷ்டி பண்ற நமக்கு அதை கொடுத்துட்டார சக ஞாஸ் பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹின்னு பகவத்கீதையில் படிக்கிறோம் பிரம்மதேவனை படைக்கிற போதே அவர் கையில் வேதத்தை கொடுத்து உலகத்தை படைக்கும்படி பிரம் பரம்பொருள் சொன்னார் அப்படின்னு வேதத்தில் மந்திரம் பார்க்கிறோம் ஸ்வேதாஸ்வத்ரோபனிஷத் சொல்லுகிறோம் யோ பிரம் விதாதி பூர்வம் யோவை வேதாதிஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ம தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் அகம் பிரபத்தியே அகம் சரணம் பிரபத்தியே முமுக்ஷு அகம் சரணம் பிரபத்தியே மோட்சத்தை விரும்புகிற நான் பண்றேன் சரணாகதி பண்றேன் யாரேன்னா அந்த பரம்பொருளை அந்த பரம்பொருள் என்ன பண்றாருன்னா ஆத்ம புத்தி பிரகாசம் பிரம்மாணம் சரணம் பிரபத்தியே என்னுடைய ஹயத்தில் என்ன பிரகாசப்படுத்துற அந்த மெய்ப்பொருளை சைத்தன்யத்தை நான் என்ன பண்றேன் ஷரணாகதி பண்றேன் காயத்ரி மந்திரமே அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா நகா தியஹா பிரச்சோதயா தத்து சவித்துகு வரேண்யம் பர்கா தீமை நம்ம புத்தியை எந்த ஒரு சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறதோ அந்த சைத்தன்ய சூரியமயமா சூரியாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தை சைதன்ய ஜோதிய நான் தியானம் பண்றேன் காயத்ரி மந்திரமே அப்படிதான் இருக்கு முத முதல்ல உபதேசிக்கிற மந்திரமே அப்படிதான் இருக்கு ஆஹ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் யோ பிரம் விததாதி பூர்வம் யோவை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை முதல்ல பிரம்மாஜியை சிருஷ்டி பண்ணி அவர்கிட்ட வேதாவிஷ்ட தஸ்மைணோதி வேதங்கிட்ட அவர்கிட்ட கொடுத்துட்டாரா யஹா பூர்வம் பிரம்மாண்டம் விதத்தாத் யஹாங்கிறது நான் பிரம்மாண்டம் சொன்னேன் அது அர்த்தம் வேற யா பிரம்மாணம் பூர்வம் விதத்தாத் யார் பிரம்ம தேவனை முதலில் சிருஷ்டி பண்ணினாரோ ஏன்னா பிரம்மன் வந்து பிரம்மா தேவன் அனாதி இல்லை ஆதிதான் ஆதியை உடையவர் ஏன்னா ஈஸ்வரன் சமஷ்டி காரண சரீர வேதாந்த திருஷ்டியில் சொல்றேன் சமஷ்டி காரண சரீர சகித சைத்தன்யம் அபிமானி சைத்தன்யம் ஈஸ்வரன் அவர் அநாதி ஆனால் இரண்யகர்பன் பிரம்மதேவன் ஆதி உடையவன் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கார் அவர் தான் ஆதி யாருக்கு பிரம்மாவுக்கு அவருடைய நாபிக் கமலத்திலேருந்து பிரம்மதேவன் வந்தார்னு புராணம் சொல்ற வேதங்களும் இப்படிதான் சொல்றேன் யார் பிரம்ம தேவனை முதல்ல சிருஷ்டி பண்ணி யா வேதாகஷ்டி இந்த வேதங்கள் நூல்களை நூறு வழங்கினோதி தஸ்மை தகுங்க தேவம் அந்த தேவனை சைத்தன்யம் அர்த்தம் பிரம்மாண்டம் சரணம் பிரபுத்தே தப்புது பிரம்மாண்டம் சரணம் பிரபுத்தே யஹா பிரம்மாணம் பூர்வம் விதாதி தஸ்மை வேதாவிஷ்ட பிரகிணோதி தம் தேவம்னு போல் ஆகல தம் தேவம் சரணம் பிரபத்தி தேவம்னா சைத்தன்யம் நட்சம் பிரம்ம சைத்தன்யம் சுத்த சைதன்யம் ஆனால் இந்த இடத்துல அப்படி சொன்னால் தேவம்னு சொன்னாலும் ஈஸ்வரன் சொல்ல வேண்டி வரும் அதெல்லாம் நான் ரொம்ப போனால் டைம் ஆயிடும் ஆக அந்த தேவம் அப்படின்னு சொன்னால் மாயா சகிதம் பிரம்மன் அவரை நான் ஸ்வரணாகதி பண்றேன் அந்த மாயாசகித பிரம்மன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் மாயா ரஹித பிரம்மனை புரிஞ்சிடணும் மாயாசகித பிரம்மன் மூலமாக மாயாரஹித பிரம்மனை நாம் புரிந்து கொண்டு விடுவோம் அது முடியும் படிக்கிறதுனால முடியுது எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னால் இந்த உயிர்களாகிய நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இந்த உடம்புலதான் அறிவு வேலை செய்யறது அறிவு வேலை செய்யறதுனால எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆனால் இந்த இத்தனை விஷயங்களை யோசிக்கிறதுனால யோசிக்கிறதுக்கு அனுகூலமா பரம்பரை பரம்பரையா சாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு தான் நான் வகுப்புல சொல்றேன் ஐவகை எனும் பூத வகுத்து அதனுள்ள அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறையாதி நூலம் வகுத்து அப்படி பாடியிருக்கார் தாய்மான பஞ்சபூதங்களை படைச்சிருக்கார் பகவான் பூதமாதியை வகுத்து அதனுள்ள அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து இல்லை நம்ம பார்க்குற சராபரப் பிரபலம் நல் அறிவையும் வகுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள்ள அச்சரச்சரபேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து இதுல நிறைய அர்த்தம் வச்சுட்டாரு தாய்மார நல்ல அறிவையும் வைத்து மறையாதை நூலையும் வைத்து அப்புறம் நிறைய சொல்லிட்டே போற சைவம் முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து முடிக்கிற போது சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்த நீ சமயம் கடந்த மோன சமரச நிலை அங்க சமரசம் அதெல்லாம் நீ வகுத்திருக்க வகுத்திருக்கார் பகவான் பஞ்சபூதங்களை வகுத்திருக்கார் அதில் சராச்சர ஜீவராசிகள்லாம் சராசர சரீரங்களை உடைய ஜீவராசிகளையெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கோம் அப்புறம் நல்ல புத்தியை வச்சுருக்கார் சாஸ்திரத்தை வச்சுருக்கார் அதில் நமக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு திங்க் பண்ணுறது சௌகரியமாக இருக்கு இல்லாட்டி நாம்ளாக ஒன்று ஒன்றையும் அந்த பழைய இது பண்ண ஆதி மனிதன் என்ன பண்ணான்னா சிக்கி கல்ல வச்சு தேய்ச்சிட்டு அவன் எப்படி நெருப்பை உண்டு பண்ணினான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கிறோம் கற்கால மனிதன் அப்புறம் உலோக காலம் அந்த காலம் இந்த காலம்னு புஸ்தகத்துல எல்லாம் படிக்கிறோம் பள்ளிக்கூட புத்தகத்தில் அப்புறம் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ் ஆனான் அப்படின்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம இப்போ யோசிச்சுட்டா இருக்க போகிறோம் நம்மளால் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா எவ்வளோ தூரம் கற்பனை பண்ண முடியும் கற்கால மனிதன் எப்படி இருந்தான் நீங்கள் அதுக்கு ஆந்த்ரோபாலஜியாக அது படிக்கணும் ஆந்த்ரோபாலஜினால் முதல்ல ஸ்பெல்லிங்கை யோசிக்கணும் ஆந்த்ரோபாலஜி அது பார்க்கணும் இந்த அந்தமான் பக்கம் தீவிலாம் போனால் இன்னும் இருக்காங்களோ இந்த மாதிரி ஜனங்கள்லாம் இன்னும் இருக்காங்க இன்னும் சிவிலைஸே பண்ண முடியாத மக்கள்லாம் இருக்காங்க உலகத்தில் நம்ம என்னமோ இப்படி கம்ப்யூட்டர் தட்டினா எல்லாம் பார்த்து நோக்கிருக்கும் ஆனால் இன்னும் கூட இவ்வளவு தூரம் உலகத்தில் இத்தனை அபிவிருத்தி ஆகியும் கூட இன்னும் ஒரு சில மூலை முடுக்கில் எங்கேயோ சில இடங்களில் இன்னும் அவங்கள சிவிலைஸை பண்ண முடியலை நல்ல வேலை நிம்மதியாக இருக்கலாம் இப்படி கூட சொல்லத்தோம் நம்ம சிவிலைஸ் ஆகிட்டோம்னு சொல்லி ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமானையும் கெடுத்து நம்மளையும் கெடுத்துட்டு இருக்கோம் என்ன இயற்கையையும் கெடுத்து நம்மையும் கெடுத்துன்ட்ருக்கோம் நம்ம அவன் இயற்கையோடு இய்ந்து வாழலாம் அவனுக்கு பகவானை பற்றியும் தெரியாது கடவுளை பற்றியும் தெரியாது ஒன்றும் தெரியாது மிருகம் மாதிரி வாழ்கிறான்னு வச்சு போனேன் அப்படி இருக்கு அவங்க வாழ்க்கை இருக்கு எதுக்கு சொல்கிறோம் நமக்கு ஒரு ஒரு கல்ச்சர் கிடைச்சிருக்கு அது பெரிய நமக்கு ஒரு பாக்கியம் அதனால தான் நமக்கு இப்படிலாம் யோசிக்க முடியுது அதனால நமக்கு சாஸ்திரம் வந்து எப்போவும் கூடவே இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம இப்போ இந்த வகுப்பில் நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் இப்போ சாதாரணமாக எல்லோரும் ஜனங்கள்லாம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் வேதம்ங்கிறத சும்மா பேருக்கு தகவல் கொடுப்பான் சரித்திரம்னு சொன்னால் வேதங்கள் நான்கு இருக்கின்றன இதை வியாசரி எழுதியதாக சொல்லுவார்கள் அப்படி போட்டுவான் சொல்லுவார்கள் இந்த வேதத்தை ஒட்டி இதெல்லாம் இருக்குது மூன்று மதங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றன ஒன்றை எழுதியவர் சங்கரர் இன்னொன்று எழுதினவர் இது பள்ளிக்கூடத்தில் இதுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு மார்க் வச்சுருப்பான் அவ்வளோதான் பள்ளிக்கூடத்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்கு அவன் என்ன பண்ணுவான் அதில் பொண்ணு அத்வைதத்தை விளக்கியவர் யார் என்ன அத்வைதத்தை நிலைநாட்டியவர் யார் அது சொல் ராமானுஜர் மத்வாச்சாரியார் வல்லபாச்சாரியர்லாம் ஒரு அஞ்சு போட்டு இதில் யார் என்று குறிப்பிட்ட இடத்தை டிக் பண்ணவும் வாத்தியாருக்கே தெரியாது அதை என்ன பண்ணுவார் அவரே வந்து புக்கை வெரிஃபை பண்ணிவிடு ஓஹோ அவன் முதல்ல அதில் தப்பாக போட்டு தான் என்ன பண்ணுறது டிக் பண்ணி விட்டு போடும் ரெண்டு மார்க் போடு முடிஞ்சு போயிடுச்சு பள்ளிக்கூடத்தில் அதுதான் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம ஞாபகம் வச்சுங்கோ நம்ம தேசத்தில் நமக்கு வந்து இந்த வேதங்கள் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு ஏதோ வந்து அக்காடமிக்காக படிக்கிற சமாச்சாரம் இல்லை இது வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சுது நம்முடைய மன அமைதிக்கும் சாந்திக்கும் காரணமாக இருப்பது அதனால்தான் இதுக்கு ம நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ என் மன அமைதிக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ நீங்கள் அதை படித்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அதில் எதாவது ஒரு சாமானு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எதா பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி வச்சுக்கலாம் கார்லாம் வச்சுக்கலாம் பேங்கில் பணமெல்லாம் போட்டுக்கலாம் அதுதான் கிடைக்குமே தவிர ஆனால் என்ன சொல்கிறோம் நான் எல்லாம் இருக்குது சுவாமி என்னமோ நிம்மதினா என்னென்னு புரிய மாட்டேங்கிறது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அப்படி இல்லை நிம்மதியை பற்றியே யோசிக்கிறான் வேதம் ஆரம்பத்துலேருந்தே அதுதான் சொல்கிறேன் நிம்மதியை பற்றி தான் வேதம் பேசிகிட்டே இருக்கு நம்ம வேதத்தை வச்சுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் இருக்கோம் பாருங்க அது ரொம்ப மடமை வேதத்தை வச்சுக்கிண்டே அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை முறை வச்சுக்கிண்டே சில பேர் பார்க்குறோம் நம்ம அனுபவத்தில் அசாந்தியோடு இருக்கான் வேதமெல்லாம் இருக்குது அதுக்கான லைஃப் ஸ்டைலும் இருக்குது அப்படி இருந்தும் என்ன சொல்கிறதுன்னா எங்கே இருக்கோம்னே தெரியாமல் ஆயிடுறாங்க அது என்ன ஆகிடுதுன்னா யந்திரத்தனமாக ஒன்று மாதிரி ஆகிடுறது மெக்கானிக்கலாக போய்டுறது நல்ல வேதங்கள்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க அதே இதுலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஸ்டைலாம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் என்னென்னா அடிக்கடி ஜோத ஜாதகத்தை ஏதோ கிரகம் சரியில்லை போட்டுருக்கு அனுகிரகம் அதுவே இருந்தே அதனால தான் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொன்னார் விவேக சூடாமணி சரீரம் அவ்வளோ சுலபமாக கிடைக்காதுப்பா அப்படியே கிடைச்சுட்டாலும் புருஷ சரீரம் கிடைக்காது அதில் ஆண் சரீரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஆண் சரீரம் கிடைச்சுட்டாலும் பிராமணனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே பிராமணனாக பிறந்துட்டாலும் வேதங்களை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் கஷ்டம்னா துர்லபம்ங்கிறேன் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை நீங்களே எக்ஸப்ஷன் எல்லாம் நினைச்சாங்க இந்த சுவாமி இப்படி சொல்கிறார் நமக்கு வந்து கேம்புக்கு வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை தான் விருத்தி பண்ணி விட்டுருக்காரு நீங்கள் பிரம்மம்னு சொல்ல போகிறேன் நான் அப்படி இருக்கிறப்ப தாழ்வு மனப்பான்மையாக உண்டு பண்ண போறேன் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சு ஆதிசங்கர் இப்படி சொல்லி வச்சிருக்காரு தெரிஞ்சு வச்சு போனாங்க மனுஷ சரீரம் லேசில் கிடைக்காது அப்படியே தப்பி தவறி கிடச்சு விட்டாலும் புருஷ சரீரம் அப்படியே புருஷ சரீரம் கிடச்சிவிட்டாலும் பிராமண சரீரம் கிடைக்காது பிராமண சரீரம் கிடைச்சிட்டாலும் வேதம் படிக்கிற பரம்பரையில் வரமாட்டேன் இவர் அப்பா ஏதோ சமையல் பண்ணிட்டுருப்பார் பையங்களை படிக்கிற பையங்களோட பெரும்பாலான பாதர்லாம் சமையல் தான் அது அப்புறம் அவன் பார்த்த அப்படி தான் வந்துருக்கு இல்லை எங்கள் அப்பா கனபாடிகள் அவங்க எங்கள் அவர் தாத்தா சாஸ்திரிகள் பண்டித்தர் அப்படி பரம்பரை ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு பரம்பரையை இப்போ கம்மி எங்கள் அப்பா பதீட்சிதர் எங்கள் அப்பா ச பெரிய அக்னிஹோத்ரி அப்படிலாம் சொல்கிற கூடியவங்கள்லாம் இல்லை அப்புறம் மாறுறது இப்போ இப்போ என்ன பண்ணுறான்னா எங்கள் தாத்தா சமையல் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் எங்கள் அப்பா வந்து வேதமெல்லாம் படித்தார் நான் வந்து இப்போ வந்து யாகங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி குரூப் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்போ பிராமணனாக பிறகு ரொம்ப கஷ்டம் வேதம் படிக்கிறது கஷ்டம் வேதம் படித்தாலும் சங்கராச்சியர் வேதம் படித்தாலும் தர்மத்தை சந்தியாந்திரமே பண்ணாமல் வேதம் படித்தப்ப பிராமணன்லாம் இன்னும் இருக்கா இல்லை இதெல்லாம் அன்னைக்கே பிளான் பண்ணி தான் சொல்லிட்டு போயிருக்கார்கள் ஆனால் வந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிற பிராமணனை பார்க்க முடியாது அவன் ஏதோ குழப்புக்காக வச்சுருந்தான் ஒரு பையன் போராடிட்டே இருக்கான் இப்போ இன்னைக்கு ஊருக்கு நான் சொன்னேன் போகாதப்பா படின்னு சொன்னால் மாட்டேன் படி படிப்பு தான்ப்பா முக்கியம் பணம் சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் போ விட மாட்டேங்கிறேன் கோபத்தில் இருக்கான் என் பேரில் நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்துருக்கேன் புரிய வைக்க முடியல வேதம் படிச்சுருக்கான் ஆனாலும் இன்னும் மேலே படுறா விட்டுவிடாத இன்னும் மேலே படி நாங்கள்லாம் அப்படித்தான் இருந்தோம் அப்படி எங்கள் வாத்தியர்லாம் எங்களை படிக்க வச்சார் அதனால்தான் நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்லிக்கிறேன் நல்லாமல் சொல்லி பார்க்குறோம் புண்ணியம் இருந்தால் தானே புரியும் சொல்கிறத சொல்லி வைப்போம் ஊதுற செங்கை ஊதுவோம் நம்ம ஊதியம் இன்னும் அப்புறம் பின்னால் நீ யோசிப்பேன் அப்படிலாம் என்னெல்லாமா சொல்லி பார்க்கறோம் நாமளும் தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்ச அப்படியே தர்மத்தை ரொம்ப நாளாக கூட நிறைய பேருக்கு விவேகம் வரமாட்டேங்க இந்த உலகத்தில் எது சாஸ்வதம் எது அசாஸ்வதம்னு வராதுங்கிற்கிறார் அது ரொம்ப துர்லபமாகும் அப்படியே புரிஞ்சுவிட்டாலும் வைராக்கியம் பூர்ணமாக வரணுமே அரவர வைராக்கியம் அரவர முமுக்ஷுத்வம் பூர்ண வைராக்கியம் பூர்ண முமுட்சுத்துவம் நிறைய பேருக்கு வரமாட்டேங்க இப்படி இப்படி ரெண்டும் கட்டானா இருக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வரம்பார் அது மாதிரி ரெண்டும் கட்டானா மாற்றிடுது இதுதான் சரின்னு தெரிகிறது சுவாமியில நான் விட முடியல என்னமோ இந்த காஃபி ஒன்று இருக்கு வருவோம் அதை விட்டுவிட்டாலே மோற்றோன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தோன்றும் இந்த வைராக்கியம் அவ்வளோ சுலபமாக வர்றதில்லை அவ்வளோ தூரம் சுலபமாக முமுட்சுத்துவம் வர்றதில்லை அப்படியே முமுட்சுத்துவம் கிடைச்சுட்டா நமக்கு வந்து இப்போ சாதன சம்பத்தியெல்லாம் கிடைச்சாலும் நல்ல குரு கிடைக்க மாட்டேங்கிறார் சரியா ஒரு வாத்தியார் பொறுமையா பூம வித்தியா நேராக சொல்லப்படாதோ எனத்தையோ சொல்லின்னு உட்காண்டிருக்கார் இல்லையா சும்மா நான் அவ்வளோதான் சொல்ல என்ன இது தெரிஞ்ச விஷயம் தான் இதையே சொல்லின்னு இருக்காரு அப்படி தெரிஞ்சதாக இருந்தாலும் அதே தோசையை திரும்ப திரும்ப மிளகாப்பொடியோட சாப்பிட்ற மாதிரி சரி பரவாயில்ல பண்ணிடு என்ன பண்ணுறது வேண்டாம்னு சொல்லுவீங்களா என்னையா தோசையெல்லாம் நிறுத்திடும் இனிமேல் இனிமேல் இந்த பிறவிலே தோசைக்கூடாது அப்படி சொல்லுவோமா என்ன இல்லை இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வேணும்னு நான் சொல்லலை நாளா அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி தான் இருக்குமே தவிர யார் இதை வேண்டான்னு சொல்ல போகிறது கிடையாது அப்படி முமுத்துவம் நமக்கு வர்றது வந்தாலும் சரியான குரு கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படியே குரு கிடைச்சி அவர் சொல்லிட்டாலும் நமக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது இத்தனை எல்லாம் தப்பிச்சு சங்கராச்சார் சொல்கிறார் எல்லாம் புரிஞ்சு கடைசியில் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்விக்ஷனோட திருடமாக விபரீத பாவனை எல்லாம் போய் இருக்கானா அப்படின்னு கேட்டா முக்திரோ சத கோட்டி ஜென்ம சுக்ரத்தை புண்ணியிருவினால் அப்படி அது எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் அது சொல்ல முடியுமா தெரியல எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும் சத கோடி ஜென்ம சுக்கிரத்தை சும்மா ஒரு பேருக்காக போட்டு வச்சார் சத நமக்கு அதை கணக்கே பண்ண முடியாது ஆக அவ்வளவு புண்ணியம் இருக்கு நமக்கு எதுக்கு திரும்பவும் சொல்றேன்னு கேட்டா நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு அதில் இந்த ஞானம்ங்கிற ஒரு சக்தி நமக்கு வேலை செய்கிறது அது வேற ஒழுங்காக இதுவரைக்கும் வேலை செஞ்சுன்னு இருக்கு திடீர்னு எதா வந்து பிரெயினில் எதா ஆயிடுத்துன்னு வச்சு கூட என்ன பண்ண முடியும் எதா ஒரு இது விழுந்துட்டோம் அடிபட்டது பிரெயினில் இது ஆகிடுது அப்படின்னு சொன்னேன் என்ன ஆகும்னா தெரியவே தெரியாது அதனால் இதுவரைக்கும் நமக்கு நல்லா இருக்குது சில சில பேருக்குலாம் இந்த இன்டெலிஜென்ஸே இப்போ ஒம்பதாக பிரிக்கிறாங்களா இந்த இன்டெலிஜென்ஸை இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேசினார் நாங்கள் மக்களில் இன்டெலிஜென்ஸை ஒம்பது வகையாக பிரிக்கிறோம் அந்தந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதனால் அதோடய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணா மிஷனில் டி நகரில் இதுக்காக ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட்டு வழிகிட்டு இருக்காங்க என்கிட்ட ஒருத்தர் அதை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அது நேரில் போய் பார்க்கணும் வேறு நினைச்சிருக்கேன் எதுக்கு சொல்கிறோம் இப்படி நமக்கு ஒரு ஞான சக்தி கிடைச்சிருக்கு நமக்கு சாஸ்திரத்துல ரொம்ப நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்ம போற்றுவது எதுன்னு வேதங்கள் தான் மெய்மை கொண்ட நூலையே வேதமென்று போற்றுவாயினார் பாரதியார் ஆக அந்த வேதங்கள் எல்லாம் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்றது வாழ்க்கையில எது உண்மைங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லி விடுறது ஆகையினால நம்ம வேதத்தை நல்லா அழுத்தமாக பிடிச்சுக்கணும் அந்த வேதம் தான் நமக்கு பிரமாணம் இதை மறக்கவே கூடாது ஏன்னா இது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வேதத்தையே நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டான்னு வச்சோம் கூட பேசவே முடியாது வேதம் தான் எனக்கு சப்போர்ட் ஆகையினால நமக்கு இந்த உபனிஷத்தை படிக்கிற போது தெரிய போறது ஒரு இடத்துல வரப்போகுது ஸ்ரத்தையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு ஆக இந்த வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறோம் ஞாபகம் வச்சுங்கோ வேதன் சொல்கிற விஷயத்துக்கு வேதந்தான் ஆதார் வேற எதையும் வேற எதுவும் வேதத்துக்கு மதிப்பை உண்டு பண்ண முடியாது வேதத்தோட மதிப்பை எதுவும் நீக்க முடியாது வேலிடிட்டிங்கிற மாதிரி அந்த வேதத்தோட வேலிடிட்டியை எந்த பிரமாணமும் வேற எதுவும் சயின்ஸும் சொல்வது அதனால வேதத்தை ஒத்துக்கணும் அதை சொல்ல மாட்டேன் சயின்ஸுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அதுதான் வந்து வேதத்தை வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது வேதத்தினுடைய வேதம் கொடுக்கிற அறிவு அந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் அதுக்கு அதுனாலே இருக்கு இப்ப கண்ணுக்கு நாம வந்து கண்ணை வந்து நிரூபிக்கிறது கண்ணா காதா மூக்கா நாக்கா கண்ணனுடைய மதிப்பை எது நமக்கு உணர்த்துகிறது கண்ணினுடைய மதிப்பை எது உணர்த்துகிறது காது கண்ணினுடைய மதிப்பை உயர்த்துகிறதா மதிப்பை நிரூபிக்கிறதா க காது சொல்லி எடுத்து அதனால் கண்ணை ஒத்துக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா அதே மாதிரி காது விஷயத்தில் வந்து கண்ணு பேச முடியுமா கண்ணு கொடுக்குற அறிவை கண்ணுனால தான் எடுக்க பெற முடியும் கண்ணு கொடுக்குற அறிவை வேறு எதுனாலையும் அந்த அதனுடைய நிரூ மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவும் அதை கான்றிக்கும் அத நீக்கவும் இருக்கோம் மதிப்பு தர்க்க சாஸ்திரத்தினால வேதத்துக்கு மதிப்பு அதுவும் கிடையாது வியாக்கரண சாஸ்திரத்தினால வேதத்துக்கு மதிப்பு எல்லாம் வரப்போகுது வேதத்துக்கு வேதம் சொல்றாரு வியாக்கரண தர்க்காஸ்திரத்தினால வேதத்துக்கு மதிப்பு வியாக்கரணாஸால வேதத்துக்கு மதிப்பு மதிப்பு ஒத்துண்டார் முக்கியத்துவத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிற அது வேதம் தன் வேதத்தோட முக்கியத்துவத்தை நிரூபிப்பதற்கு வேறு எதையும் நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அதுவே அது கொடுக்குற அறிவை பார்த்தாலே தெரியும் வேறு எதுனாலே அது அபூர்வத்தான்னு அதை சொல்கிறோம் நாம் யூனீக்னஸ் வேறு எதுனாலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அது தர்ம விஷயமாக இருக்கட்டும் பிரம்ம விஷயமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் வேதம் கொடுக்கறது வேதத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வேதத்தோட வேலிடிட்டியை நாம வேற எதை வச்சும் ப்ரூவ் பண்ண விரும்புறதில்லை விவேகானந்தர் சொல்லியிருக்கார் ராமகிருஷ்ண பரமசர் சொல்லியிருக்கார் ரமண மகர்ஷி சொல்லி இருக்கார் அதனால இல்லை வேதத்தினால அவர்களுக்கு பெருமையே தவிர அவர்களால வேதத்துக்கு பெருமைன்னு சொல்றதுங்கிறது செகண்ட்ரி தான் ஒத்துக்கவே மாட்டோம் வேதத்தை மறைக்க கூடாது நம்ம பார்க்கறோம் என்னன்னா நிறைய பேர் வேதத்தை மறைச்சுடுறாங்க மறச்சுட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் வார்த்தை யோசிங்க அதாவது நான் தப்பா சொல்லல எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள்லாம் தோன்றி வேதத்தோட மகிமையை சொல்லாமல் ஒரு பர்சனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹீரோ அல்ல ஒரு பர்சனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடுதுனா அவங்க சொல்லி இது பண்ணிடுறது அதுக்காக வேண்டி தப்பா சொல்லலை ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டா உண்மையிலே யாரோ சொன்ன ரிஷி சொன்ன வாக்கியம் வந்து இருட்டடிப்பு செய்யும் இது ஒரு வகையான தஸ்கரத்துவம் ஆயிடும் திருட்டுத்தனமாவும் ஆயிடும் வேதம் சொல்லிருக்கிற ரிஷிகள்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க எத்தனையோ சுவாமி சின்மயானந்தா சொல்வர் எத்தனையோ ரிஷிகள் நாங்கள்தான் இதை சொன்னோம் என்று பதிவு செய்யாமல் போய்விட்டார்கள் கையெழுத்து கூட போடாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார் எத்தனையோ மகான்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்க அடிச்சுவடு கூட தெரியல என்ன பறவைகள்லாம் பறந்து போற போது எங்கேயா அடிச்சுவடு இருக்குமா அவங்க அவ்வளவு தூரம் மேல பறக்கிற போது அங்கேயேது அடிச்சுவடுகள் இருக்கு அது மாதிரி எத்தனையோ பேர் வந்து யத்தனை மகான்கள் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியவே தெரியாது ஒரு முக்கியம் ஒருத்தர் வேணும் ஒரு லீடர் வேணும் ஒருத்தர் கைடன்ஸ் வேணும் ஆனா அவர் வேதத்தை அவர் மறைக்கப்படாது யாரா இருந்தாலும் நான் சொன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் வேதம் சொல்றது அதை சங்கராச்சாரியார் இப்படி விளக்கி இருக்கார் அவ்வளவுதான் சாயணாச்சாரியார் அதை விளக்கி இருக்கார் வேதம் எப்படிப்பட்டதுன்னா அனாதிகாலமா இருக்கு எல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ஈஸ்வரனே அது நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அது சம்ப இன்னைக்கு வரைக்கும் அது காலங்காலமாக காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் பயனில் இருக்கு யூஸ்ல இருக்கு அது அந்த காலத்துக்கு பயன்பட்டது சுவாமி இந்த காலத்துக்கு இதெல்லாம் பயன்படாது அப்படின்னு சொன்னா சில சில பகுதிகள் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு இருந்தாலும் கூட அதனுடைய என்னடது மைய விஷயம் மைய கருத்து அதுல இருக்கிற சில ரிச்சுவல் இன்னைக்கு பழக்கத்துல இல்லாமல் இருக்கலாம் சில சடங்குகள் இல்லாமல் சில இதெல்லாம் இருக்கலாம் ஆனாலும் கூட அதனுடைய மாறல கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனன் கிட்ட சொல்றார் சயேவாயம் மயா தேத்தியோக்துராதன நாலாவது அத்தியாயத்துல சொல்றார் அர்ஜுனா அதே யோகத்தை தான் உனக்கு நான் இன்னைக்கு சொன்னேன் காலங்காலமா இருந்துட்டு இருந்தது அர்ஜுனா இடையில கொஞ்சம் ஜனங்களுக்கெல்லாம் இந்த பொருள் மோகம் அதிகமாகிடுத்து அதனால இந்த லைஃப் ஸ்டைலை மறந்துட்டாங்க இந்த நல்ல வாழ்க்கை முறையை இழந்துட்டாங்க அமைதியான ஆனந்தமான ஒரு நெறிக்கு உட்பட்ட ஒரு அறவான் அற வாழ்க்கை இருந்துன்னு தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் மக்களுக்கு ஃப்ரீடம் ஓவராக வேணும்னு சொல்லி அதிகமாக இந்த இது இது ரொம்ப நம்மளை கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லி இது நிறைய பேருக்கு பிடிக்கல நீங்கள் பார்க்குறோமே எத்தனை குழந்தைங்க இதெல்லாம் எனக்கு ஐ ஐ டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் அனாயாசமாக சொல்றது இல்லையா குழந்தைகள் அதே ஆடு என்ன பண்றான்னா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு சொன்னாங்க மிஸ் பண்ணிட்டேங்கிறோம் புரியல அன்னைக்கு அன்னைக்கு வந்து பணம் பொருள் மோகம் வந்துடுச்சு ஆனால் இப்போ புரியறது ஆனால் வந்து இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே இப்போ நீ இப்போ இருந்து ஆரம்பிக்கணுமே அதான் கவலையாக வேறு இருக்கு இனிமேல் நான் ஆரம்பித்து சாதனைகள்லாம் பண்ணி என்னைக்கு நான் ஓய்வு பெறுவேனோ தெரியலையே அந்த ஒரு வருத்தம் வேறு வருது முடியுமா இனிமேல் சாதனை எல்லாம் பண்ணி ஆனால் வேதம் சொல்கிறது கவலைப்படாத நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் விடாது இப்போவாது வந்துட்டியோ இல்லையோ பரவாயில் வீண் போவார் ஏன்னா புரியாமல் இருக்க முடியாது நீங்களா அதை ஒத்துக்காத வரைக்கும் அதை ஏனோதானு எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் இப்படி பேசிட்டே இருக்கலாம் இந்த விஷயத்தை முடிக்க முடியாது நமக்கு பிரமாணம் வேதத்தை நிரூபிக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை வேதம் தன்னை தானே விளக்குகிறது பிரகாசப்படுத்திக்கிறது அதனாலதான் என்ன சொல்றோம் வேதம் பிரமாணம் வரும் எப்படி கண்ணு விஷயத்துல கண்ணை நிரூபிக்கிறதுக்கு கண்ணே போ கண்ணை மதிக்கிறதுக்கு காதோ மூக்கோ வேறு எதுவும் தேவை கண்ணுக்கு இருக்கிற சக்தி அது கண்ணினுடைய மதிப்பு கண்ணினாலேயே ஏற்படுகிறது அதே போல வேதத்தின் மதிப்பு வேதத்தினாலேயே வேறு எதுனாலே அதுக்கு தேவை சரி வேதம் வந்து ரெண்டு வகையான அறிவை பற்றி பேசுறது இன்னைக்கு ஒரு விதமாக நான் யோசிக்கிறேன் வேதம் ரெண்டு வகையான அறிவை பற்றி பேசுறது ஒரு அறிவு அனுபவத்தில் இல்லாத அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டிய அறிவை பற்றி பேசுறது அனுபவத்தில் இல்லாத அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டிய அறிவை பற்றி பேசுறது இன்னொரு பகுதி வேறதான் எல்லாம் மாற்றி மாற்றி பிரசன்டேஷன் ஆச்சரியமா இன்னும் விஷயம் ஒன்றும் இல்லை இப்படி இப்படி இப்படியும் பேசலாமோ இப்படியும் சிந்திக்கலாமோ அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு பகுதி அனுபவத்துல இல்லாத அனுபவத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கான ஒரு அறிவை உபதேசம் பண்றது ஒரு அறிவை நமக்கு கொடுக்கறது இன்னொரு பகுதி என்ன பண்றதுன்னா ஏற்கனவே அனுபவத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தின அறிவை கொடுக்கறது புரியறது இல்லையா உனக்கு புரிஞ்சிடும் இதே கேட்டு கேட்டு இப்படியே கேட்டுட்டே என்ன பண்றது எல்லாம் இப்படி சொல்கிற போதே புரியுது எங்கே வரப்போறீங்க அப்போதான் லைவாக இருக்கும் இல்லையா ஓ இவ்வளவு தானா சரி இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு முடிச்சு ரெண்டா பிரிச்சுக்கணும் ஏன்னா இது நிறைய பேச வேண்டியிருக்கு அடிக்கடி நிறைய பேருக்கு குழப்பம் வருது நான் சென்ற தத்துவமசி பகுதி அந்த சத்வித்யா சொல்கிற போதே கடைசி கிளாஸில் இதை தான் சொல்லியிருக்கேன் நான் அதை போட்டு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் என்ன சொல்லணுங்கிற தெரியணும் இல்லை அவரை வந்து என்ன சொல்லணும்னு கேட்ட என்னவோ சொல்லுங்களை எப்படியோ வாழ்க்கை ஓடும் அப்படியே சொல்கிறேன் அதனால் வந்து அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பார்த்து வச்சு தான் வந்திருக்கேன் என்ன சொல்லியிருக்கோம் எங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சமாவது பிளான் பண்ண சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிருந்தோன்னு வைங்கோலே நமக்கே திருப்தி இருக்காது சொல்ற ஆளுகே திருப்தி இருக்காது அப்புறம் கேட்கறவங்களை பத்தி கேட்கணுமா என்ன இது வரும் அப்போ அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றின அறிவை கொடுக்கிறது வேதத்தின் ஒரு பகுதி அதை அனுபவமாக்கிக் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது மற்றொரு பகுதி என்ன பண்ணுகிறது ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை கொடுக்கிறது இது உங்களுக்கு தெரியும் கர்மகாண்டம் அனுபவத்தில் இல்லாத ஒன்றை பற்றி அதை அனுபவத்திற்கு கொண்டு வருவதை பற்றி கர்மகாண்டம் அல்லது தர்மசாஸ்திரம் வேதத்தினுடைய ஒரு பகுதி அந்த ஞானத்துக்கு தான் கொடுக்கணும் இங்கிலீஷில் சொல்லணும்னா நான் எக்ஸ்பீரியன்ஷியல் knowledge இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது நிறைய வேதாந்தம் படித்த பிறகு எத்தனை பேர் எத்தனை தடவை படித்தாலும் வேதாந்தத்தில் எல்லாருக்கும் வந்து சுவாமிஜி இது வெறும் நூலறிவு மட்டும்தானே இது அனுபவ அறிவே அனுபவ அறிவே இல்லையே புத்தகம் புஸ்தமாக படிச்சுன்னு இருக்கோம் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜ் வரலையே அனுபவ ஜானம் வரமாட்டேங்கிறதே எல்லாம் புத்தக அறிவாகத்தானே இருக்குது இந்த சொற்கனெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுபவ அறிவை கொடுப்பதில்லை இதுவாரும் இந்த வார்த்தையை கவனிங்க சொற்கள் நமக்கு அனுபவ அறிவை கொடுப்பதில்லை சொற்கள் வெறும் அறிவைத்தான் கொடுக்கிறது அது அனுபவத்தை கொடுப்பதில்லை இதை தான் நம்ம யோசிச்சுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு ஏ அதனால என்னென்னா உபனிஷத்தை படித்தா மாத்திரம் போராது சுவாமிஜி அது வெறும் ஞானம்தான் சுவாமிஜி உபனிஷத்துலாம் படித்தா வெறும் ஞானம்தான் எனக்கு இன்னும் அனுபவம் தான் வரமாட்டேங்கிறது ஆஹ் இது பரோக் சப்தம் பரோட்ச ஜானம் ஏவ ஜெயநிதி சப்தம் வந்து பரோட்ச ஜானத்தை மாத்திரம்தான் கொடுக்கறது சப்தம் வந்து அபரோட்ச ஞானத்தை கொடுக்கறது அது இன்னொரு வார்த்தை வேற இருக்கு விஜானம்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று சாட்சாத்காரம்னு ஒன்று வேர்டு இருக்கு விஜான சப்தம் சாட்சாத்கார சப்தம் நேரது உணர்ந்தார்னு அர்த்தம் இப்போ சாட்சாத் காரம்னா என்ன அர்த்தம் டைரெக்டாக இப்போ வந்து நம்ம திருப்பதி வெங்கடாஜர் பதினோ சாட்சா்காரமாக இருக்கார் திருப்பதி வெங்கடாஜர் சொல்லி வைக்கிறேன் இப்போ ஒன்றும் வேண்டாம் இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி இப்போ அங்கே இருக்கார் அங்கே இருக்கிறதுனால இப்போ நம்ம பார்க்க முடியாது அங்கே உட்கார்ந்து இருக்கிற போது நேராக கண்ணை திறந்து பார்க்குற போது சாட்சா்காரம் ஃபேஸ் டு ஃபேஸுங்கிறாங்க பாருங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ டீத்து டு டீத்தெல்லாம் ஐ க்ஸ் வேதங்கள் எல்லாம் நமக்கு வந்து அறிவை மாற்றம் தானே கொடுக்கிறது அனுபவத்தை கொடுக்கிறது இல்லையு ஒரு வார்த்தை இருக்கு அதனால தான் கர்ம காண்டம் அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை கொடுத்து பிறகு அதை சாதனைகளின் மூலம் அனுபவப்படுத்திக் கொள்வதற்கு வழிமுறைகளை உபதேசிக்கிறது புரியுறதோ நீங்க வந்து இப்ப சொர்க்கம் வந்து அனுபவத்தில் இருக்கோ சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல பூலோக தியாகம் பண்ணணும் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் பூலோக தியாகம் கோலோக பிருந்தாவனம் பிரம்மலோகம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் இப்போ பிரத்யமாவா இருக்குது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது இங்கே சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் இறந்து போன பிறகு அங்கே போவேன் ஆனால் ஒன்று அங்கே போனதுக்குள்ள திரும்ப வந்து இங்கே சொல்ல முடியாது நான் இங்கே என்ன படித்தேனோ அது அங்கே கிடைச்சிது அப்படின்னு அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து யார்ட்டையாவது சொல்ல முடியுமா அப்படி யாராவது இருக்காங்களா அப்படி சொன்னால் அதை ஒத்துப்போமா ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சு யார் பண்ண சொல்கிறேன் வந்து நான் வந்து இப்போ போயிட்டு வந்தேன் எங்கே என்ன இப்ப வேணும் டெல்லிக்கு போயிட்டு மாதிரி அமெரிக்கா போயிட்டு மாதிரி நான் பார்த்துட்டு வந்தேன் அங்கே வந்து ஒரு அற்புதமான இடம் அப்படி சொன்னால் நமக்கு என்ன ரெண்டு வரும் ஒன்றும் நம்ப மாட்டோம் நம்பிட்டோன்னு நமக்கு வந்து நமக்கு கிடைக்கலையே எனக்கு அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எங்கூட வரலாம் உனக்கு அந்த அனுபவம் வரணும்னா என் கூட வரும் ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஏதோ அது வந்து கோவில் கட்டினாங்களாம் கோவில் கட்டின உடனே அவங்கெல்லாம் வந்து பக்தியோட கோவில் கட்டிருந்தாங்க ஜனங்கள்லாம் சேர்ந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சு கோவிலெலாம் கட்டினாங்களாம் கட்டி முடித்ததுக்கு பிறகு அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒருத்தர் முன்னாடி இருந்த தலைவர் இருப்பார் அவர் கட்டி முடித்த உடனே அவர் கேட்டாரோ உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பணம் வேணுமா வைகுண்டம் வேணுமான்னு கேட்டாராம் உடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வைகுண்டம் தான் வேணும் அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணினோம் அப்போ நான் வாங்குவோம் எல்லாரும் அப்படி சொல்லி காவேரி ஒரு பரிசல் ஒரு அஞ்சாறு பரிசில் ஏற்பாடு பண்ணி இப்பவே புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி பரிசில் எல்லாம் வரிசையாக உட்காருங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி நடுவில் காவேரி போயிட்டுருக்கிற போது ரொம்ப டீப்பாக இருக்கிற இடத்துல கமுத்துறான்னு நேர வைகுண்டம் மூலமா நம்ம நினைக்கிறோம் இருக்கிற பல விஷயங்கள் பெரும்பாலான பாகங்கள் நூ தொண்ணூத்தஞ்சு சதவீத பாகங்கள்லாம் நமக்கு அனுபவத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி அதை அடையறத்துக்கு அந்த அந்த விஷயத்தை பற்றின ஞானத்தை கொடுத்து அதை அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்கான உபாயங்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணினா உனக்கு இது அனுபவத்துக்கு வரும் சரி நான் வந்து பரலோகத்தை விட்டுடுவோம் இங்கேயே சில சாதனைகள்லாம் சொல்லு நமக்கு கோபம் இல்லாமல் இருக்கணுமா அதுக்கு சாதனை இருக்கு அதை சொல்லுங்க சுவாமிஜி முதல்ல அப்புறம் உபனிஷத்துலாம் பார்க்கலாம் அது காமம் இல்லாமல் இருக்கணுமா காமம் இல்லாமல் குரோதம் இல்லாமல் லோகம் இல்லாமல் மோகம் இல்லாமல் மதம் இல்லாமல் ஆச்சரியம் இல்லாமல் இந்த மாதிரி குணங்கள்லாம் கெட்ட குணங்கள்லாம் நம்மள்ட இருக்கே இந்த கெட்ட குணங்களை நீக்கிறது கெட்ட குணங்களை நீக்கி ஒரு நல்ல குணங்கள்லாம் அது அனுபவத்தில் இருக்கான்னா அனுபவத்தில் அது இல்லை அந்த குணங்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அது அனுபவத்தில் இல்லை இப்போ குண்டாக இருக்கும் இழைக்கணும்னா இழைக்கிறதுங்கிறது இழைப்பா இழைச்ச உடலை அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று குண்டு உடலை அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று இப்போ இழைச்ச உடலை குண்டு அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சாதனை பண்ணணும் குண்டு உடம்பை இழைக்கணும்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு சாதனை பண்ணணும் அதே மாதிரி கெட்ட குணங்களை உள்ள மனசை சரி பண்ணணும்னா நல்ல குணங்களை விரத்தி பண்ணுறதுக்கு அதை அனுபவி நல்ல குணங்களை அனுபவிக்கணுமோ நான் என் குணத்தை அனுபவிக்கிறேன் பொறாமையின்மைங்கிற குணத்தை நான் அனுபவிக்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன் அதுல வந்து ஒரு பெரியவர் சொல்றார் நான் பண்டிதர்களை நமஸ்காரம் பண்றேங்கிறார் ஆனால் அதுல ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் பண்ற பொறாமை இல்லாத பண்டிதர்களை மட்டும் வணங்குகிறேன் விமச்சரான பண்டிதான் எதுக்கு சொல்றேன் இந்த இதில் யோசிச்சு இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இல்லை இது அனுபவத்துக்கு வரணும் சுவாமிஜி எனக்கு மனசில் காமமே இல்லாத அனுபவம் வேணும் எனக்கு குரோதமே இல்லாத அனுபவம் வேணும் என் அந்தக்கரணத்தில் காமக்ரோதாதி விற்த்திகள்னால் வராமல் இருக்கிற ஒரு அனுபவம் குறையணும் முதல்ல குறையணும் அப்புறம் அது இல்லாமல் போயிடும் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அதை நான் அனுபவிக்கணும் கெட்ட குணங்களே இல்லாத சத்குணங்கள் நிறைந்த மனதை நான் அனுபவிக்க வேண்டும் அது முடியும் அதுக்கு சாதனை பண்ணினா அததுக்குன்னு உழைச்சா அது கிடைக்கும் இது முழுக்க தர்மசாஸ்திரங்கள்ல இருக்கு கர்மகாண்டம் முழுக்க இந்த அறிவைத்தான் கொடுக்கறது அது பாஹ்யத்துல இருக்கிற விஷய லோக பிராப்தியா இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்திரியங்களுடைய பட்டுத்வம் இந்திரியங்கள்லாம் நல்ல நல்ல பலம் உள்ளதாக இருக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது மா இதெல்லாம் நம்ம அனுபவத்துல இல்லாதது இல்லாத ஒன்றை நாம் பெறுவதற்கு அறிவை கொடுக்கறது நம்ம அதுக்கு சாதனை பண்ணிட்டே இருக்கணும் நமக்கு அது அந்த ஹேபிட் ரொம்ப வந்துடுறது வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தினுடைய முற்பகுதியில இதெல்லாம் சொல்லிருக்கிறதுனால அது அனுபவத்துக்கு நாம் அதை கொண்டு வரதுக்கு பிரயத்தனம் பண்றோம் அதுதான் யோக்கியத்தைன்னு சாஸ்திரம் வேதாந்தம் சொல்லுகிறது இது ரொம்ப இந்த யோக்கியத்தை போகணும்ப்பா அதனால பிரமாணர்ம இவாத் பரமாத்ம வேதனம் சங்கராச்சாரியர் ஒரே ஸ்லோகத்துல கருத்தை சொல்றார் முதல்ல வேதத்தை பிரமாணம் ஒத்துக்கோங்கிறார் ஸ்ருதி பிரமாண ஏகமதிங்கிறார் ஸ்ருதிதான் பிரமாணம் வேதம் என்ன வேதம்தான் எனக்கு கதி வேதத்தை தவிர எனக்கு வேற கத்தி கிடையாது அதை நான் சரணாகதி பண்ணுறேன் அது என்ன கைடு பண்ணுறது சோதனாலக்ஷணார்த்தோ தர்மஹா வேதோக்கிலோ தர்ம மூலம் வேதம் தர்மத்துக்கு மூலம் அது நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது எனக்கு சொல்லி கொடுக்குறது அதுபடி நான் இருக்க போறேன் இந்த சரணாகதி வேதத்தை ஒருத்தன் சரணாகதி பண்ணுறான் அது கைடு பண்ணுறது அதனால அவன் வாழ்க்கை மாறி அமைஞ்சுட்டே இருக்கு நாளாக நாளாக அவனுடைய வாழ்க்கை மாறி அமையிறது இதைத்தான் வேதாந்தமும் எதிர்பார்க்கறது இதெல்லாம் அந்த சங்கராச்சாரஸ்வரா சுதிப்பிரமாண ஏகமதிம நிஷ்டா அதுல சொல்லியிருக்கிறதுனால தன் கடமையை ஒழுங்க செய்யணும் எத பிரவர்த்தி பூத்தானாம் ஏன சர்வமிதம் தத்தம் ஸ்வகர்மனா தமபியர்ச்சிய சித்தி விந்ததி மாணவா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கடவுளிடத்துல தன்னுடைய கடமைகளை எல்லாம் கடவுளை சார்ந்திருந்து செய்து பக்குவத்தை அடைந்து விடுகிறான் பக்குவம்ங்கிறது அனுபவமா இல்லையா நான் திரும்ப அங்கே வரேன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அந்தகரணத்துக்கு சித்த பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் பக்குவம்ங்கிறது வரவேண்டிய ஒன்றா இருக்கின்ற ஒன்றா பக்குவம் என்பது வரவேண்டிய ஒன்று அடையப்பட வேண்டிய ஒன்று நம்ம எனக்கு என்ன தோன்றதுன்னா வேதாந்தம் படிச்சும் கூட பக்குவம் வராமல் இருக்கிறதுலாம் இருக்கே சுவாமிஜி அப்படி அவனா வேத பூர்வம் முழுக்க பக்குவத்தை உண்டு பண்றது சரி பக்குவத்துக்கு முடிவு இங்கேன்னு கேட்டான் அப்பதான் சிக்கல ஆரம்பிக்கிறது பக்குவத்துக்கு முடிவு இல்லை எவ்வளவு வந்தாலும் பக்குவம் போறலைங்கிற எண்ணம் வருது எப்போ வந்து பக்குவம் போரலைங்கிறதெல்லாம் அப்புறம் பாபு கீதையில பார்த்தோம்னா மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து இந்த காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு உபாயம் சொல்றாரு கடைசியில் பார்க்குறோம் அர்ஜுனன் கேட்குறான் ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுட்டே பாவம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான் ரொம்ப வலுக்கட்டாயமாக பண்ணுறோமே ஏன் தெரிஞ்சு கொண்டே பாவம் செய்கிறோம் பாவம் பண்ணினா துக்கம் வரும்னு தெரியும் தெரிஞ்சாலும் இது பார்ப்போம் இது துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்டே இதை சாப்பிட்டா சுகர் ஏறும்னு தெரிஞ்சுண்டு ஏன் சர்க்கரை ஏன் பண்ணுறோம் அதுக்கு உடனே அர்ஜுன் கிருஷ்ணன் சொல்கிறார் அதான்ப்பா இதுதான் அக் கவன குறைவு தான் கொஞ்சம் நமக்கு பலம் இல்லை ஆ இதனால் இந்த காம குரோதாரிகள் தான் நமக்கு காரணம் சொல்லி அது எங்கேருந்து உற்பத்தி ஆறுதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி இந்திரியங்கள் வழியாக உள்ளே போகிறது அதனால் முதல்ல இதை க்ளோஸ் பண்ண முதல்ல உள்ளே விட்டால் தானே க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி ஆனாலும் உள்ளே உள்ளே இருக்கே சுவாமி எப்போவோ அனுபவிச்சலாம் திடீர் திடீர்னு எங்கேயும் ஞாபகம் வருது இது சிலதெல்லாம் வந்து ஜென்மாந்திரத்தில் இருக்கும் பொருளுக்கு அதெல்லாம் வெளியில் வருதே அப்படின்னா பரவாயில்ல அதுக்கு தான் அப்புறம் இன்னொன்று சொல்றார் ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தியாத்மான ஆத்மனா ஜகிஷத்ரு மகாபாஹோ காமரூபம் துராசனம் இந்திரியாணி மனோ இந்திரியாணி பராணியாஹு இந்திரியேபிய பரம் மன மனசு யோ புத்தே பரதஸ்து சஹா இந்த வேதாந்தம் புரியிற போது மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் ரொம்ப பக்குவத்தோடு வந்துட்டோன்னு சொல்லிட முடியாது வேதாந்தத்தை இப்போ இவரே பிரிக்க போகிறார் இந்த சாந்தோக்கிய புருஷத்துலேயே இவர் பிரிக்க போகிறார் எப்படி பிரிக்கிறார்னா இப்போ இந்த சத்வித்யா வந்து உத்தம அதிகாரிகளுக்கு இந்த பூம வித்யா வந்து மத்தியமதிகாரிகளுக்கு இனி அடுத்தது தஹர வித்யா அது மந்த அதிகாரிகளுக்குன்னே பிரிக்கிறார் நீங்கள் பூனையும் படித்து பார்த்தா மூணுக்குமே நமக்கு யோகியதை இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்ப நமக்கு சந்தேகம் நான் உத்தம அதிகாரியா மத்தியம அதிகாரியா அதம அதிகாரியா அதை தான் படிக்கிற போது அது மாதிரி ஆயிடும் இந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தா என்ன இருக்கோ அதான் தெரிய போகிறது மூணும் கண்ணாடி தானே சத்வித்யா ஒரு கண்ணாடி இதில் எப்படி இருக்கு மூஞ்சிப்பார் அப்படிங்கிறோம் அப்புறம் அடுத்தது பூம வித்யாலயம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு மூஞ்சினா நம்ம அடுத்த வேறு மூஞ்சி மொஹரை இதெல்லாம் சொல்லிகிட்டுருக்கோம் அதனால் இதில் எப்படி இருக்குது பாரு அப்படிங்க அப்புறம் அடுத்தது வந்து தஹர வித்தியாலயம் இது எப்படி இருக்குது பாரு அப்படின்னா பார்த்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கண்ணாடி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிவிடாது இந்த கண்ணாடியே சரியில்லை எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாகவே காட்டின்னு இருக்கு கண்ணாடி என்ன பண்ண முடியும் ஒன்னா பண்ணி கண்ணாடி என்ன பண்ண முடியும் கண்ணாடி உள்ளதே காட்டி கட்டோபரிஷத்தில் ஒரு மந்திரம் படிக்கிறி யாஸ்வப் பிதிர்லோகே யதாப்சு ததா கந்தர்வலோகே தபையோரிவ பிரம்ம லோகே ரொம்ப அழகான ஒரு மந்திரம் இந்த ஞானம் எப்படி நமக்கு புரியறதுங்கிறத கட்டோபரிஷத் மந்திரம் ரொம்ப அழகா சொல்றது அதாவது கண்ணாடியில முகத்தை பார்க்குற மாதிரி பூலோகத்துல நமக்கு மனுஷ லோகத்துல இந்த சரீரத்துல இந்த லோகத்துல நமக்கு ஆத்மா தெரியறோம் கண்ணாடியில பார்க்குற மாதிரி அப்புறம் வந்து யதாதரிஷே ததாத்மனி யதா சொனே ததா பிதர்லோகம் சொப்னத்தில் இருக்கிறதெல்லாம் ஏதோ கனவுல வந்துட்டு போனதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கு தெளிவாக இல்லை அது மாதிரிதான் பிதிர்லோகத்துலேயும் சரியா ஞானம் வராதான் அங்க சரியா போய் இப்ப இதுவே பிதிர்லோகம் மாதிரி தெரிஞ்சா அதுக்கு பார்த்தா இதுவே பிதர்லோகமா இருக்கும் எனக்கு புரியலன்னா அது பிதிர்லோகம் தான் ரெண்டும் கெட்டாலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிதிர்லோகம் தான் அப்புறம் அங்க போய் இந்த மியூசிக் சீசன்ல போய் அங்க போய் இடையில ஒரு சாமியோட வேதாந்தம் சொன்னார்ன்னு வச்சுக்கோ அது எப்படி இருக்கும்னா அது ஒரு மாதிரிதான் இருக்கும் ஜலத்துல தண்ணீர்ல வந்து நிழலை பாக்குற போது எப்படி ஆடுறதோ அது மாதிரி கந்தர்வ லோகத்துல அங்க வந்து அவ்வளவு தெளிவா தெரியாதுன்னா ரெண்டு இடத்துல தெளிவா தெரியாது அப்புறம் இன்னொன்னு சொன்னார் வெயிலையும் நிழலையும் எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பிரம்மலோகத்துல இடங்கள் வேற பிரம்மலோகம்னா இங்க ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துக்கு பேர் என்னது அட்லீஸ்ட் இதுக்காக பிரம்மலோகம் வச்சிருக்கும் பிரம்மலோகம் பிரம்மை மந்திரங்கள்லாம் வரப்போறது இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன்னு சொன்னா வேதாந்தம் வந்து அனுபவத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறது ஆகையினால அந்த அனுபவத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா பூர்ணம் வேற அதான் கிருஷ்ணன் வேதத்தில் வந்து வேத பூர்வம் என்ன பண்ணுறது பூர்ணத்துவத்துக்கு நீ பிரயத்தனம் பண்ணணுங்கிறது வேதாந்தம் என்ன பண்ணுறதுங்கிறது பூர்ணத்துவத்துக்கு பிரயத்தனம் பண்ணுறது முட்டாள்தணுங்கிறது உங்களுக்கு தோணும் சுவாமி நாங்கள் ஒரு வாரம் ஒருபடியாக இருந்து படிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் வேதம்தான் பிரமாணம்னு சொல்கிறேன் அந்த வேதத்தை நிரூபிக்கிறதுக்கு வேறு எதுவும் தேவையும் இல்லைன்னு சொல்கிறீர்கள் சரி நீங்கள்லாம் அதை நம்பி இருக்கிற அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நாங்களும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம் ஏன்னா அது வாழ்க்கை மயமா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீர்கள் ஆகையினால் படிக்கலான்னா இது என்ன இருக்குதுன்னா வேதாந்தத்துக்கும் வேத பூர்வத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா அது வந்து பூர்ணத்துவத்தை அடையணும்னே பேசும் நீ இது அடைஞ்சாத்தான் உனக்கு நிறைவு கிடைக்கும் நீ வந்து முதல்ல என்ன சொல்லணும்னா ஒழுங்காக சமிதாதானம் பண்ணியானா நன்னா இருக்கும் சந்தியாவந்தம் பண்ணால் நிம்மதியாக இருக்கு அப்புறம் என்னென்ன சமிதாதாரமாக சேர்த்து பண்ணணும் தான் இது முதல்ல புரியணும் பிரம்மச்சாரிகளுக்கு சந்தியாவந்தனம் மாத்திரமில்லை ஒரு சின்ன அக்னிகர்மா அதுவும் பண்ணணும் அப்புறம் இது போருமானா இதுவும் போகாது வாழ்க்கையில் இங்கே பண்ணணும்னா நீ வந்து விவாகமெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பஞ்ச மகா யங்கள்லாம் பண்ணணும் அப்போ தான் ஒரு திருப்தி ஏற்படும் நிறைவெலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சாதனைகளை சொல்லிகிட்டு இருக்கும் இதை நீ கம்ப்ளீட் பண்ணு இதை பண்ணு சோமயாகம் பண்ணால் நீ ஒரு மூணு சோமயாகம் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் ஒரு வாஜப்பேய யாகம் பண்ணலாம் அப்படி சொல்லி சொல்லி இதை பண்ணினா அதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணு சொல்லி சொல்லி சொல்லி பூர்ணத்துவத்துக்கு அது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நிறைய அப்பா நான் வாஜப்பேய யாகம் பண்ணிட்டேன் இது முடிஞ்சிடுத்துன்னு நென்சியா நீ இப்போ சன்னியாசம் பண்ணாத்தான் நிம்மதி சரி சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது வேதாந்தம் படிக்கணும் சரி வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா நீ இத்தனால கஷ்டப்பட்ட பத்தியா இதெல்லாம் பட்டிருக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்ல போற இத்தனாள நீ வந்து பண்ணது அப்ப முதல்ல எதுக்கு சொல்லி தான் முதல்லயே சொன்னா நீ உருப்பிட மாட்டே நீயும் நல்லா இருக்கணும் ஊரும் நல்லா இருக்கணும் ஆகையினால பல அம்சங்களை மனசுல வச்சுன்னு தான் நான் உனக்கு எல்லாம் சொன்னேன் அதனால என்ன பண்ண போறோம் ந கர்மனா பிரனே முதல்ல என்னன்னா கர்மாலாம் ரொம்ப ஒசந்தது கர்மனை வயிசம் சித்தி மாஸ்திதாதன கதை இப்படி சொல்லி கர்மாவை ரொம்ப புகழ்த்து பேச அப்புறம் கடைசியில் என்னென்னா இந்த கர்மாவை எத்தனை நாளைக்கு தான் பண்ணிட்டு இருக்க போறேன் என்னையும் கேட்கறாங்க நிறைய பேர் எத்தனை நாளைக்கு தான் சுவாமி இந்த இதே பண்ணிட்டு இருக்க போறீங்க வேதாந்தத்தில் முழுமையை இறங்குங்க சுவாமிஜி உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது வராமக்கு என்ன பண்றது பூம வித்யா மு கேம்பேன் இப்ப நமக்கு இந்த விஷயம் புரியணும் வேத பூர்வம் வேதாந்தம் ஏன்னா அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு ே நின்று அனந்தமங்கணாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி